ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் மற்றும் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் ஹபஷாவில் அடைக்கலம் நவித்துவத்தின் நான்காம் ஆண்டு நடுவில் அல்லது இறுதியில் முஸ்லீம்கள் மீது நிராகரிப்பவர்கள் வரம்பு மீற ஆரம்பித்தனர் தொடக்கத்தில் குறைவாக தென்பட்ட துன்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே சென்றன ஐந்தாம் ஆண்டின் நடுவில் சோதனைகள் மழையாக உருவெடுக்கவே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 கணக்கின்றியே அதிகமாக கொடுக்கப்படும் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் பத்து ஹபஷாவின் மன்னராக இருந்த அஸ்மஹா நஜ்ஜாஷி நீதமானவர் அவர் யாருக்கும் அநியாயம் இழைக்க மாட்டார் என்பதை நபி சொல்லலாக அலிக் வசல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் எனவே உயிரையும் மார்க்கத்தையும் பாதுகாத்து கொள்ள ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செய்யுமாறு முஸ்லீம்களை நபி சொல்லலாக அலிக் வசல்லம் அவர்கள் பணித்தார்கள்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 அதற்குள் முஸ்லிம்கள் வியாபார கப்பல்கள் ஏறி ஹபஷாவுக்கு புறப்பட்டு விட்டார்கள் இதனால் குறைஷிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள் நாடு சென்ற குழுவில் பன்னிரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் இருந்தார்கள் அவர்களுக்கு தலைவராக உஸ்மான் இப்னு அஃபான் ரோதியொல்லாஹ் அன்ஹு இருந்தார்கள் இந்த பயணத்தில் அவர்களின் மனைவியான நபி சொல்லாஹு அலிஹி வசல்ல அவர்களின் மகள் ருக்கையாவும் ரோதியு அன்ஹா உடன் இருந்தார்கள் நபி இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் நபி நூத் அலேஹு சலாத்து வசலாம் ஆகிய இருவருக்கு பின் அல்லாஹுவின் பாதையில் ஹிஜ்ரா செய்த முதல் குடும்பம் இதுதான் என்று இவ்விருவரை பற்றி நபி சொல்லல்லாஹு அலிஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் அருளால் முஸ்லிம்கள் ஹவஷாவில் வாழ்வை நிம்மதியாக கழித்தார்கள் இது நபித்துவம் பெற்ற ஐந்தாம் ஆண்டின் ரஜப் மாதத்தில் நடைபெற்றது ஆதாரம் ஜாதுல் மகாத் இணை வைப்பவர்களும் சிரம் பணிந்தனர்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 குர்ஆனை நீங்கள் கேட்காதீர்கள் அது ஓதப்படும்போது வீண் செயல்களில் ஈடுபடுங்கள் என்று அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு கூறி வந்ததுதான் நிராகரிப்பவர்களின் இந்த கூற்றை பற்றி நிராகரிப்பவர்கள் மற்றவர்களை நோக்கி நீங்கள் இந்த குர்ஆனை உங்கள் காதாலும் கேட்காதீர்கள் எவர்கள் அதனை ஓதிய நீங்கள் அச்சமயம் சப்தமிட்டு அதில் குழப்பம் உண்டு பண்ணினால் நீங்கள் வென்றுவிடுவீர்கள் என்றும் கூறினார்கள் அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் இருபத்தி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 அவர்களது கடிவாளத்தை திருப்பிவிட்டதை உணர்ந்த அவர்கள் மிகவும் கைசேதமடைந்தார்கள் அந்த உணர்வை அழிப்பதற்கு உண்டான முழு முயற்சியை செய்தார்கள் இந்த சம்பவத்தில் கலந்து கொள்ளாத நாலா புறங்களில் இருந்தும் கண்டித்ததுடன் பழித்தும் பேசினார்கள் இதனால் சிரம்பணிந்த இணை வைப்பவர்கள் தங்களின் நியாயப்படுத்துவதற்காக நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீது ஒரு கதையை கட்டிவிட்டார்கள் அதாவது நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் நமது சிலைகளை கண்ணியப்படுத்தும் விதமாக நாம் எப்போதும் கூறி வரும் தில்கல் கரானிக்குல் உல என்பதை ஓதினார்கள் அதனால் நாங்கள் சுஜூது செய்தோம் என்று கதை கட்டினார்கள் அதன் அர்த்தம் என்னவென்றால் இவையெல்லாம் எங்களின் உயர்ந்த சிலைகள் அவற்றின் சிபாரிசு நிச்சயமாக ஆதரவு வைக்கப்படும் பொய் சொல்வதை தொழிலாகவும்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 இந்த நிலையில் மறுமுறையும் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செல்லுங்கள் என தங்களது தோழர்களுக்கு ஆலோசனை கூற வேண்டிய கட்டாயம் நபி சல்லாஹ் அலைவசல்ல அவர்களுக்கு ஏற்பட்டது ரெண்டாவது ஹிஜ்ரா முஸ்லிம்கள் பெருமளவில் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செல்ல ஆயத்தமானார்கள் ஆனால் இந்த ரெண்டாவது ஹிஜ்ரா முந்தைய ஹிஜ்ராவை விட மிகச் சிரமமாகவே இருந்தது முஸ்லிம்களின் இப்பயணத்தை குறைசிகள் அறிந்து கொண்டதால்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 அம்மா ரோதியாகு ஆண்கு இந்த பயணத்தில் செல்லவில்லை எனவே ஆண்களில் எண்பத்தி இரண்டு நபர்கள்தான் என்றும் கூறுகிறார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாது கொரேஷியர்களின் சூழ்ச்சி முஸ்லிம்கள் தங்களது உயிருக்கும் ஆர்க்கத்திற்கும் பாதுகாப்புள்ள இடமான ஹபஷாவில் நிம்மதியாக வசிப்பது இணை வைப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை எனவே அவர்களின் நுண்ணறிவும் வீரமும் மிக்க அம்ரு இப்னு ஆஸ் அப்துல்லா இப்னு அபு ரபியா ஆகிய இருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் நஜ்ஜாஷியையும் அவரது மத சந்தித்து பேசி முஸ்லிம்களை நாடு கடத்தும்படி வேண்டுகோள் வைக்கும்போது அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கு மதிப்புமிக்க வெகுமதிகளுடன் ஹபஷா அனுப்பி வைத்தார்கள் முதலில் அந்த இருவரும் மத குருக்களிடம் சென்று அவர்களுக்குரிய அன்பளிப்புகளை கொடுத்து முஸ்லீம்களை வெளியேற்றுவதற்காக தகுந்த காரணங்களை கூறினார்கள்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 அதற்கு ஜாஃபர் ஆம் இருக்கின்றது என்றார் நஜ்ஜாஷி எங்கே எனக்கு அதை காட்டு என்றார் காஃப் ஹ ய ஐன் சாத் எனத் தொடங்கும் மரியம் எனும் அத்தியாயத்தின் முற்பகுதியை ஜாஃபர் உதி அல்லாஹ் வான்கு காண்பித்தார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக தாடி நனையும் அளவு நஜ்ஜாஷி அவையில் உள்ளவர்களும் ஜாஃபர் அதி அல்லாஹ் ஓதியதை கெட்டு தங்களின் கையில் உள்ள ஏடுகள் நனையும் அழுதார்கள் பிறகு நஜ்ஜா இதுவும் நபி ஈசா அலஹுசலாத்து வசலாம் கொண்டு வந்த மார்க்கமும் ஒரே மாடத்திலிருந்து வெளியானது முஸ்லீம்களை அழைக்க வந்த இருவரையும் நோக்கி நீங்கள் இருவரும் சென்று விடுங்கள் உங்களிடம் நான் இவர்களை ஒப்படைக்க மாட்டேன் என்று கூறினார் அவையில் அந்த இருவரிடமும் பேசுவதற்கு தயாராகவில்லை அந்த இருவரும் வெளியேறி வந்தவுடன் அம்ரு இப்னு ஆஸ் தமது நண்பர் அப்துல்லா இப்னு அபு ரபியாவிடம் அல்லாஹ் மீது சத்தியமாக இவர்களை அடியோடு வேறறுப்பதற்கு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 அல்லாஹுவின் மீது சத்தியமாக மரியமின் மகன் ஈசா அலி சொல்லாத்து இந்த குச்சியின் அளவு கூட நீ கூறியதை விட அதிகமாக கூறியதில்லை என்றார் இதை கேட்டு அவரது மதகுருமார்கள் முகம் சுழித்தார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் முகம் சுழித்தாலும் இதுதான் உண்மை என்று நஜ்ஜாசி கூறிவிட்டார்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 ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செய்த முஸ்லிம்களை திரும்ப கொண்டு வருவதில் தோல்வியுற்ற இணை வைப்பவர்கள் கடும் கோபத்திலும் குரோதத்திலும் பொங்கியெழுந்தார்கள் மக்காவில் மீதமிருந்த முஸ்லிம்களின் மீது தங்களது அட்டூழியங்களை கட்டவழ்த்து விட்டதுடன் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கும் கெடுதிகள் பல செய்ய துவங்கினார்கள் அவர்களின் செயல்பாடுகளை கவனிக்கும் அவர்கள் என்னப்படி இக்குழப்பத்திற்கு வேறாக இருந்த நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை ஒழித்து கட்டவே அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை விளங்கி ஹிஜ்ரா செய்தவர்கள் போக மக்காவில் முஸ்லிம்கள் மிக குறைவாகவே எஞ்சியிருந்தார்கள் அவர்களில் சிலர் சரியான பக்க கோத்திர பாதுகாப்புடனும் இருந்தார்கள் மற்றும் சில முஸ்லீம்கள் சிலரின் அடைக்கலத்திலும் பாதுகாப்பிலும் இருந்தார்கள் ஆனால் எவரும் தங்களது இஸ்லாமை வெளிப்படுத்த துணிவின்றி மறைத்தும் வம்பர்களின் கண்களிலிருந்து முடிந்த அளவு மறைந்தும் ஒதுங்கியும் வாழ்ந்தார்கள்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 ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு ஆகவே உங்களுக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி நீங்கள் அவர்களுக்கு தெளிவாக அறிவித்து விடுங்கள் மேலும் இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுங்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினைந்து வசனம் தொன்னூற்றி நான்கு என்று கட்டளையிட்டிருந்தான் ஆகவே இணை வைப்பவர்கள் நாடும் போதெல்லாம் நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு இடையூறு அளித்து வந்தார்கள் நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு இயற்கையாக இருந்த பயமும் அபு தாலிப் நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுத்து வந்த பாதுகாப்பு கண்ணியம் ஆகியவற்றால் வெளிப்படையாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை இம்சிக்க அவர்களால் முடியவில்லை மேலும் ஹாஷிம் கிளையார்கள் தங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விடுவார்கள் என்பதையும் அவர்கள் பயந்தார்கள் ஆனால் நபி சொல்லல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களின் அழைப்பு பணி இணை வைப்போரின் மத தலைமைத்துவத்தையும் சிலை வணக்க கலாச்சாரத்தையும் தவிடுபொடியாக்கியது இதன் காரணத்தால் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கும் இடையூறுகள் பல செய்ய தொடங்கினார்கள் இக்காலகட்டத்தில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன என்பதை ஹதீஸ் மற்றும் வரலாற்று நூல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அவற்றுள் ஒன்று அபுலகபின் மகன் உதய்பா நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் வந்து அத்தியாயம் அந்நஜுமை ஓதி காண்பித்து இதை நான் மறுக்கிறேன் என்று கூறி நவி சொல்லாஹ் அலைவசல்லும் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களது சட்டையை கிழித்து அவர்களது முகத்தில் எச்சிலை துப்பினான் ஆனால் எச்சில் நபி சொல்லல்லாஹாஹ் அலை வசல்லம் அவர்கள் மீது விழவில்லை அந்த நேரத்தில் நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவே உனது மிருகங்களிலிருந்து ஒரு மிருகத்தை அவன் மீது சாட்டுவாயாக என்று அல்லாஹ்விடம் வேண்டினார்கள் அவர்கள் இந்த வேண்டுதலை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான் பிறகு ஹுதைபா குரேஷியர்கள் சிலருடன் மக்காவிலிருந்து பயணமானான்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 பிறகு அவனை தங்களுக்கு நடுவில் ஆக்கி கொண்டு மற்றவர்கள் அவனை சுற்றி தூங்கினார்கள் ஆனால் இரவில் அந்த சிங்கம் அவர்களை தாண்டி சென்று உதய்பாவின் கழுத்தை கடித்து குதறி கொன்றுவிட்டது ஆதாரம் தலா இழுநுவா ரெண்டு நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கும்போது அவர்களுடைய பிடரியின் மீது உக்பா இப்னு அபு மொயத் மிக அழுத்தமாக மிதித்தான் இதனால் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் விழிகள் பிதுங்கியது நபி சொல்லுல்லாஹ் அலை வசலம் அவர்களை அந்த வம்பர்கள் கொல்ல வேண்டுமென்று எண்ணம் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆரது அல்லாஹு அன்கு அறிவிக்கும் சம்பவத்தை சான்றாக இப்னு இஸ்ஹாக்கு ரஹமத்துலாஹ் அலிஹ் கூறுகிறார்கள் அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆரது அல்லாஹ் அன்கு கூறுகிறார்கள் குறைஷிகள் அஜருல் ஹஸ்வத்திற்கு அருகில் குழுமையிருந்தார்கள் நானும் அங்கு இருந்தேன் அவர்கள் நபி சொல்லுல்லாஹ் அலை வசலம் அவர்களை பற்றி இவர் விஷயத்தில் நாம் பொறுமை காத்தது போன்று வேறு எதற்கும் நாம் பொறுமை காத்ததில்லை இவர் விஷயத்தில் நாம் எல்லை மீறி சகித்து விட்டோம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து ஹஜருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தவாஃபை தொடங்கினார்கள் காபாவை சுற்றி வந்தார்கள் நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் குறைஷிகளுக்கு அருகில் நடந்தபோது குறைஷிகள் நபி சொல்லுள்ளாஹூ அலி வசல்லம் அவர்களை குத்தலாக பேசினார்கள்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 தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நிச்சயம் நிகழும் என்பதை உணர்ந்தார்கள் இதனால் நபி சொல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களிடத்தில் கொடூரமாக நடந்தவர் கூட நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை மிக அழகிய முறையில் சார்ந்த படுத்தினார் மீது சத்தியமாக நீங்கள் அறிவினர் அல்லர் அபுல் காசிமே நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று கூறி சமாதானப்படுத்தினர் மறுநாளும் அவ்வாறே ஒன்று சேர்ந்து நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் அங்கு நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் தோன்றினார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே பாய்ச்சலாக நபி அவர்கள் மீது பாய்ந்தார்கள் அவர்களில் ஒருவன் நபி அவர்களின் போர்வையை பிடித்து இழுத்தான் அவனிடமிருந்து நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்களை காப்பாற்றி அபுபக்ரோதி அல்லாஹ் அன்பு தனது இறைவன் அல்லாஹு ஒருவன் தான் என்று கூறியதற்காகவா ஒருவரை கொலை செய்கிறீர்கள் என்று கண்ணீர் மொழிக கேட்டார்கள் பிறகு அனைவரையும் அங்கிருந்து விலக்கிவிட்டார்கள் இதுதான் நான் பார்த்ததில் குரஷிகள் நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களை தாக்கிய மிக கொடூரமான நிகழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சி அறிவிக்கும் அப்துல்லா இப்னு அம்ரு கூறுகிறார்கள் சஹிஹூல் புகாரியில் வருவதாவது உர்வா இப்னு ஜுபைர் கூறுகிறார்கள் நான் அப்துல்லா இப்னு அம்ரு இது அல்லாஹ் அன்பு அவர்களிடம் இணை வைப்பவர்கள் நபி அவர்களுடன் அரக்கத்தனமாக நடந்து கொண்டவற்றில் மிக கொடூரமான ஒன்றை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் நபி அவர்கள் காபாவில் அஜருல் அஸ்வத்திற்கு அருகில் தொழுது கொண்டிருந்த போது உக்பா இவன் அபு மொயீத் அங்கு வந்து தனது மேலாடையை நபி கழுத்தில் போட்டு மிக கடினமாக இருக்கினான் அபு பக்ரது எல்லா விரைந்து வந்து அவனது புஜத்தை பிடித்து தள்ளி நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை விட்டும் அவனை விலக்கிவிட்டு தனது இறைவன் அல்லாஹ் என்று கூறியதற்காகவா ஒருவரை கொலை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இச்சம்பவத்தை அஸ்மா பின் த அபுபக்ரோதியாஹ் அன்ஹா அவர்களும் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களை உக்பா இவ்வாறு கழுத்தை நெறித்து உங்கள் தோழரை காப்பாற்றுங்கள் என்று ஒருவர் அபுபக்கர் ரோதியு அன்கு அவர்களிடம் வந்து கூறினார் அபுபக்கர் ரோதியு அன்கு எங்களை விட்டு வேகமாக புறப்பட்டார்கள் அவர்கள் தங்களது தலையில் நான்கு சடை பின்னி இருந்தார்கள் தனது இறைவன் அல்லாஹு என்று கூறியதற்காகவா ஒருவரை கொலை செய்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டே சென்று நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்களை விடுவித்தார்கள் அந்த மக்கள் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்களை விட்டுவிட்டு தங்களது கோபத்தை அபு பக்ரோதி அல்லாஹ் வான்கு அவர்கள் மீது திருப்பினார்கள் நிராகரிப்பவர்களின் கடும் தாக்குதலுக்கு ஆளாகிய பிறகு அபு பக்ரோதி அல்லாஹ் வான்கு திரும்பி வந்தார் அவருடைய சடையில் நாங்கள் எங்கு தொட்டாலும் அதிலிருந்து முடிகள் கையுடனே வந்துவிட்டன ஆதாரம் முக்தசுருசீரா ஹம்சா ரவுதி அல்லாஹு அன்ஹூ இஸ்லாமை தழுவுதல் அநியாயங்களும் கொடுமைகளும் நிறைந்து காணப்பட்ட அக்கால சூழ்நிலையில் முஸ்லிம்களின் பாதையை ஒளிமயமாக்கும் ஒரு மின்னல் வெட்டியது அதுதான் ஹம்சா இப்னு அப்துல் முத்தாலிப் ரவுதி அல்லாஹு அன்கு தழுவிய நிகழ்ச்சி ஆம் நபித்துவத்தின் ஆறாம் ஆண்டு இறுதியில் துல்ஹ் மாதத்தில் அவர்கள் இஸ்லாமை தழுவினார்கள் ஹம்சார் ரதி அல்லாஹ் அங்கு காரணம் ஒருநாள் நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சஃபா மலைக்கருகில் அமர்ந்திருந்தபோது அவ்வழியாக வந்த அபு ஜஹல் நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை கடும் வார்த்தைகளால் இம்சித்தான் ஆனால் நபி சொல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் அவனுக்கு எவ்வித பதிலும் கூறாமல் வாய்மூடி மௌனமாகவே இருந்தார்கள் பிறகு அபு ஜஹல் ஒரு கல்லால் நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் மண்டையில் அடித்து காயப்படுத்திவிட்டு காபாவிற்கு அருகில் அமர்ந்திருந்த குறைச்சிகளின் சபையில் போய் அமர்ந்து கொண்டான் நபி அவர்களின் தலையில் இருந்து இரத்தம் கசிந்தது சஃபா மலையில் இருந்த தனது வீட்டில் இருந்து கொண்டு இக்காட்சியை அப்துல்லா இப்னு ஜுத் ஆனின் அடிமைப்பெண் பார்த்து வேட்டையிலிருந்து வில்லுடன் வந்து கொண்டிருந்த ஹம்சாவிடம் இச்சம்பவத்தை கூறினார் ஹம்சா ரதி அல்லாஹ் அன்கு குறைஷிகளில் மிகவும் வலிமைமிக்க வாலிபராக இருந்தார் ஹம்சா ரதி அல்லாஹ் சினம் கொண்டு எழுந்தார் அபுஜகளை தேடி பள்ளிக்குள் நுழைந்து ஏ கோழையே எனது சகோதரரின் மகனையா திட்டி காயப்படுத்தினாய் நானும் அவரது மார்க்கத்தில்தான் இருக்கிறேன் என்று கூறி தனது வில்லால் அவனது தலையில் அடித்து பெரும் காயத்தை ஏற்படுத்தினார் அபுஜகலின் குடும்பமான பனு மக்சூமில் உள்ள ஆண்கள் கொதித்தெழுந்தார்கள் ஹம்சாவிற்கு ஆதரவாக ஹாஷிம் கிளையார்களும் கொதித்தெழுந்தார்கள் இதனை கண்ட அபுஜகல்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 நபித்துவத்தின் ஆறாம் ஆண்டு துல் மாதம் அம்சா ரதி அல்லாஹு அவர்கள் இஸ்லாமை தழுவி மூன்று நாட்கள் கழித்து உமர் இஸ்லாமை தழுவினார் நபி சொல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் உமர் இஸ்லாமை தழுவ வேண்டுமென அல்லாஹுவிடம் துஆா செய்திருந்தார்கள் பிரார்த்தனை செய்திருந்தார்கள் அல்லாஹுவே உமர் இப்னு ஹத்தாப் அல்லது அபு இப்னு ஹிஷாம் ஆகிய இருவரில் உனக்கு விருப்பமானவரைக் கொண்டு இஸ்லாமை வலிமைப்படுத்துவாயாக என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் அல்லாஹுவிடம் வேண்டினார்கள் அவர்களில் அல்லாஹிற்கு மிக விருப்பமானவர் உமராக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 தொழுகையில் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அத்தியாயங்கள் அல் ஹாக்கா ஓத அதன் வசன அமைப்புகளை ரசித்து உமர் ஓதுதலை செவிமடுத்தார் இதைத் தொடர்ந்து உமர் கூறுகிறார் நபி சொல்லுல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்த நான் எனது எண்ணத்தில் அல்லாஹின் மீது சத்தியமாக இவர் கவிஞராக இருப்பாரோ என்று என் உள்ளத்தில் கூற நிச்சயமாக இது நம்மால் அறிவிக்கப்பட்டபடி மிக்க சங்கை பொருந்திய ஒரு தூதரால் கூறப்பட்டதாகும்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 நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் மீது அவருக்கு இருந்த அளவு மீறிய கோபத்தினால் வாலை ஏந்தி நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் கதையை முடித்துவிட வெளியேறினார் அப்போது நுஐம்இப்னு அப்துல்லா ருதி அவர்கள் வழியில் அவரை சந்தித்து உமரே நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்க நான் முகம்மதை கொல்ல செல்கிறேன் என்றார்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 தாஹா எனத் தொடங்கும் அத்தியாயம் தாஹாவின் வசனங்களை கற்றுக் கொடுத்து உமர் வருவதை அறிந்த கப்பா பிறகு எல்லாஹனூ வீட்டினுள் மறைந்து கொண்டார்கள் உமரின் சகோதரியும் அந்த ஏட்டை மறைத்து விட்டார்கள் எனினும் உமர் வீட்டிற்கு அருகே வந்தபோது கப்பா பிறகு எல்லாஹானு கற்றுக் கொடுத்த சப்தத்தை கேட்டுவிட்டார் வீட்டினுள் நுழைந்த உமர் உங்களிடம் நான் செவிமடுத்த இந்த மெல்லிய சப்தம் என்ன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 அவரது சகோதரி தனது கணவரை விட்டும் உமரை விலக்கினார் உமர் கடுமையாக தன் சகோதரியின் கன்னத்தில் அரைந்து அவரது முகத்தை ரத்த காயப்படுத்தினார் கோபம் கொண்ட உமரின் சகோதரி உமது மார்க்கமல்லாத வேறொன்றில் உண்மை இருந்தாலுமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை முகமது சல்லாஹ் அலை வசலம் ஒரு அல்லாஹுவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று உறக்க கூறினார் தனது கோபம் பலனற்று போனதைக் கண்டு உமர் நிராசையடைந்தார் தனது சகோதரிக்கு ஏற்பட்ட இரத்த காயத்தை பார்த்து அவருக்கு கை சேதமும் ஏற்பட்டது உங்களிடம் உள்ள இந்த புத்தகத்தை எனக்கு கொடுங்கள் நான் அதை படிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் அதற்கு சகோதரி நீ அசுத்தமானவர் நீர் எழுந்து குளித்துவாரும் என்று கூறி அதை தர மறுத்துவிட்டார் பிறகு குளித்து வந்தவுடன் திருமறையை கையிலேந்தி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 நான் உண்மையில் நம்புகிறேன் என்று உமர் தனது அணிந்து கொண்டு நபி அவர்களின் வீட்டை நோக்கி வந்தார் உமர் கதவை தட்டிய ஒருவர் கதவின் இடுக்கின் வழியாக உமரை வாழணிந்த நிலையில் பார்த்துவிட்டு நபி சல்லா வசல்ல அவர்களுக்கு அச்செய்தியை கூறினார் அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்கள் மக்கள் உமர் வந்திருக்கிறார் என்று கூறினார்கள் ஓ உமரா வந்திருக்கிறார்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 அல்லாஹுவே இதோ உமர்இப்னு கத்தா வந்திருக்கிறார் அல்லாஹுவே உமர் அல் இஸ்லாமிற்கு உயர்வை கொடு என்று கூறினார்கள் உமர் அது அல்லாஹு அன்கு அஷ் ஹது அல்லாஹு அல்லாஹதுமது ரசூல்லாஹ் என்று கூறி இஸ்லாமை தழுவினார் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவைத்தவர் வேறு யாரும் இல்லை அல்லாஹுவின் தூதர் நீங்கள் சாட்சி கூறுகிறேன் என்பதே இதன் பொருளாகும் இதனை பார்த்த வீட்டில் உள்ளவர் தக்பீர் அல்லாஹு அக்பர் மிகப் பெரியவன் என்று முழங்கினார்கள் அந்த சப்தத்தை பள்ளியில் உள்ளவர்களும் கேட்டார்கள் யாராலும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு உமரதி அல்லாஹன்கு வலிமை மிக்கவராக இருந்தார் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது இணை வைப்பவர்களுக்கிடையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியதுடன் இனி தங்களுக்கு இழிவும் பலவீனமும் தான் என்பதை அவர்களுக்கு உணர வைத்தது உமரதி அல்லாஹோன்கு இஸ்லாமை தழுவியது முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் மகிழ்ச்சியும்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 நான் அல்லாஹுவையும் அவனது தூதர் மஹம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களையும் நம்பிக்கை கொண்டேன் அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மை என்று நம்புகிறேன் என்று கூறினேன் அதற்கவன் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும் நீ கொண்டு வந்ததையும் கேவலப்படுத்தட்டும் என்று கூறி என் முகத்தில் கதவை அரைந்து சாத்திவிட்டான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் உமர் ரதி அல்லாஹ் கூறுகிறார்கள் அக்காலத்தில் ஒருவர் முஸ்லீமாகி விட்டார் என்று தெரிய வந்தால் அனைவரும் அவரை பிடித்து அடிப்பார்கள்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 குறைஷிகள் எவருக்கும் தெரியவில்லை இதனால் செய்திகளை மக்களிடத்தில் மிக அதிகம் பரப்புபவர் யார் என்று உமர் ரது அல்லாஹ் வன்கு அவர்கள் ஜமீல் இப்னு அம்மர் அல் ஜுமஹி என்று பதில் கூறப்பட்டவுடன் அவரிடம் சென்றார்கள் நானும் உடனிருந்தேன் அப்போது எனக்கு பார்ப்பதையும் கேட்பதையும் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வயதுதான் உமர் ரது அல்லாஹ் அவர்கள் அவரிடம் சென்று ஓ ஜமீல் நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன் என்று கூறியவுடன் அவர் மறு பேச்சு பேசாமல் நேராக பள்ளிக்குச் சென்று உரத்த குரலில் ஓ குறைஷிகளே கத்தாவின் மகன் மதம் மாறிவிட்டான் என்று கத்தினான் அவனுக்கு பின்னால் உமரோதையல்லாக நின்று கொண்டு இவன் பொய் கூறுகிறான் நான் மதம் மாறவில்லை மாறாக முஸ்லிமாகிவிட்டேன் அல்லாகவை நம்பிக்கை கொண்டேன் அவனது தூதரை உண்மை என்று மெய்ப்பித்தேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட மக்கள் ஒன்று கூடி உமரின் மீது பாயத் தொடங்கினார்கள் அவர்கள் உமரிடம் சண்டையிட உமரும் அவர்களிடம் சண்டையிட்டார் சூரிய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 உமர்ரது எல்லாவும் அன்பு நான் முஸ்லீம் என்னை உமது கூட்டம் கொலை செய்ய முனைகிறார்கள் என்று கூறினார் அவர் அப்படி ஒரு காலம் நடக்காது என்று கூறினார் அவர் இந்த சொல்லை கூறியதற்கு பிறகு உமர் நிம்மதியடைந்தார் இதற்கு பிறகு ஆஸ் வெளியேறி வந்து பார்த்தபோது அங்கு மக்களின் பெருங்கூட்டம் ஒன்று இருந்தது அவர்களை கண்ட ஆஸ் எங்கே வந்தீர்கள் என்று கேட்டதற்கு இதோ கத்தாபின் மகன் மதமாறிவிட்டார் அவரிடம்தான் வந்துள்ளோம் என்று கூறினார்கள் அதற்கு ஆஸ் அவரை ஒரு காலம் நீங்கள் நெருங்க முடியாது என்று கூறவே அனைவரும் திரும்பிச் சென்று விட்டார்கள் ஆதாரம் சஹீ உல் புகாரி இதுவரை கூறிய நிகழ்ச்சிகள் இணை வைப்பவர்களை கவனித்து கூறப்பட்டது முஸ்லீம்களை கவனித்து பார்க்கும்போது உமர் ரதியாஹ் வான்கு இஸ்லாமை தழுவியது வித்தியாசமான ஒன்றாகவே இருந்தது இதை பற்றி அப்பாஸ் ரதியாஹ் வான்கு கூறுகிறார்கள் உமரிடம் உங்களுக்கு ஃபாரூக் என்ற பெயர் வரக்காரணம் என்ன என்று கேட்டேன் அதற்கு எனக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாக ஹம்சா முஸ்லீமானார் பிறகு நான் முஸ்லிமானேன் என்று தான் முஸ்லீமான சம்பவத்தை கூறினார்கள் அதன் இறுதியில் அவர்கள் கூறியது என்னவென்றால் நான் முஸ்லீமான போது அல்லாஹுவின் தூதரே நாம் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில் இருக்கிறோம் என்று நபி சொல்லாஹு அலை வஸ்லம் அவர்கள் ஆம் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில்தான் இருக்கிறீர்கள் என்று கூறினார்கள் நான் அப்போது ஏன் மறை செயல்பட வேண்டும் உங்களை சத்திய மார்க்கத்தைக் கொண்டு அனுப்பிய இறைவனின் மீது ஆணையாக நாம் வெளிப்படையாக சத்தியத்தை கூறியே வேண்டும் என்று கூறி முஸ்லிம்களை இரண்டு அணிகளாக ஆக்கி ஓர் அணியில் நானும் மற்றொரு அணியில் ஹம்சாவும் கொண்டு நபி அவர்களை இரு அணிகளுக்கு நடுவில் கொண்டோம் திருகையிலிருந்து மாவு தூள்கள் பறப்பது போன்று எங்களது அணிகளில் இருந்து புழுதிகள் பறந்தன நாங்கள் பள்ளிக்குள் நுழைந்தவுடன் என்னையும் ஹம்சாவையும் பார்த்த குறைச்சிகளுக்கு இதுவரை ஏற்பட்டிராத கைசேதமும் துக்கமும் ஏற்பட்டது அன்றுதான் நபி அவர்கள் எனக்கு அல் ஃபாரூக் என பெயரிட்டார்கள் அல் ஃபாரூக் என்றால் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துபவர் என்று பொருள் ஆதாரம் தாரிகுமர் உமர் ராகு முஸ்லீம் ஆகும் வரை நாங்கள் காபாவுக்கு அருகில் இருந்தோம் என்று அப்துல்லா இபது ரதி அல்லாஹர்கள் கூறுகிறார்கள் ஆதாரம் முக்துரா உமர் ரதி அல்லாஹன்கு இஸ்லாமை தழுவிய போதுதான் இஸ்லாம் வெளி உலகுக்கு தெரிய வந்தது பகிரங்கமாக இஸ்லாமிய அழைப்பு விடப்பட்டது காபாவை சுற்றி கூட்டமாக நாங்கள் அமர்ந்தோம் மேலும் எங்களுக்கு காபாவை தவாஃப் செய்ய முடிந்தது எங்களிடம் கடுமையாக நடந்து கொள்பவர்களிடம் அவர்கள் செய்யும் கொடுமைகளில் செலவற்றுக்காவது நாங்கள் பதிலடி கொடுத்தோம் என்று சுஹீப் இப்னு சினான் ரதியு அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதாரம் தாரிக் உமர் உமர் ரதியுல்லாஹு முஸ்லீமானதற்கு பிறகே நாங்கள் பலமிக்கவர்களாக ஆனோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரதியு அவர்கள் கூறுகிறார்கள் ஆதாரம் சாஹி உல் புகாரி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 அல்லாஹுவின் மார்க்கத்திற்கும் அழைப்பு பணிக்கும் முன்னால் உலகம் அனைத்தையும் கொட்டி கொடுத்தாலும் அது மோமீன்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு கொசுவின் ரக்கை அளவிற்கு கூட சமமாகாது என்பது இந்த அறிவியினர்களுக்கு எங்கே தெரியப் போகிறது ஆகவே இவர்கள் தங்களது முயற்சியில் படுதோல்வி கண்டார்கள் ஹம்சாவும் இஸ்லாமை தழுவி நாளுக்கு நாள் எண்ணிக்கை அதிகமாகிய சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது நாம் பார்ப்போம் ஒரு சமயம் நபிசதுல்லாஹ் அலைவசலம் அவர்கள் பள்ளியில் தனியாக அமர்ந்திருந்தார்கள் உத்பா இம்னு ரபியா குறைஷிகளிடம் குறைஷிகளே நான் முகமதிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி சிலவற்றை அவருக்கு கூறுகிறேன் அவற்றை அவர் ஏற்றுக்கொண்டால் நாம் அவருக்கு அவற்றை கொடுத்து விடுவோம் அவர் நம்மை விட்டு விலகி கொள்ளலாம் என்று கூறினான் அப்போது குறைஷிகள் அப்படியே ஆகட்டும் அபுல் வலிதே நீ சென்று அவரிடம் பேசிவா என்றார்கள் உத்பா நபிசல்லா அலைவசல்லம் அவர்களிடம் சென்று எனது சகோதரனின் மகனே நீ எங்களில் குடும்பத்தாலும் வமிசத்தாலும் கண்ணியமிக்கவர்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 நிராகரித்தவர் என்று கூறிவிட்டாய் நான் உனக்கு முன்பு சில விஷயங்களை எடுத்து வைக்கிறேன் அதை நன்கு யோசித்து ஒரு முடிவை சொல் அதில் ஏதாவதொன்று உனக்கு விருப்பமானதாக இருக்கலாம் என நயமாக பேசினான் இதனை கேட்ட அபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அபுல் வழிதே சொல் நான் கேட்கிறேன் என்றார்கள் அவன் எனது சகோதரனின் மகனே நீ கொண்டு வந்த மார்க்கத்தின் மூலம் பொருள் சேகரிப்பதை விரும்பி நீ எங்களில் மிகப்பெரிய செல்வந்தனாக வேண்டுமென்ற ஆசை இருந்தால்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 அபுல் வலிதே நீ உனது பேச்சை முடித்து கொண்டாயா என்று நபி சொல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்க அவன் ஆம் என்றான் இப்போது நான் சொல்வதை கேள் என்று நபி சொல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூற அவ்வாறே செய்கிறேன் என்று அவன் பதிலளித்தான் பிறகு நபி அவர்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மனு ரஹீம் என்று ஆரம்பித்து அத்தியாயம் ஃபுஸீலத்தை ஓதி காட்டினார்கள் முதுகுக்குப் பின் தன்னுடைய கைகளை ஊன்றி சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு நபி அவர்கள் ஓதுவதை மிக கவனமாகக் கேட்டான்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 இதுவரை கேட்டிராத பேச்சை அல்லவா நான் கேட்டேன் அல்லாஹும் இது சத்தியமாக அது கவிதையும் அல்ல சூனியமும் அல்ல ஜோசியமும் அல்ல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 நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் பதிமூன்றாம் வசனத்தை ஓதிய போது முஹம்மதே போதும் போதும் என்று கூறி தனது கையை நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களின் வாயின் மீது வைத்து இரத்த உறவின் பொருட்டால் என்று கூறினானாம் அதற்கு காரணம் அல்லாஹுவின் எச்சரிக்கை உண்மையில் நிகழ்ந்து விடும் என்று பிறகு எழுந்து சென்று தனது கூட்டத்தாரிடம் இதற்கு முன் கூறப்பட்டது போன்று செய்திகளை கூறினான் ஆதாரம் தஃசீர் இப்னு கசீர்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 குரசி தலைவர்கள் ஒன்று கூடி நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை அழைத்து வரச் செய்தார்கள் ஏதோ நன்மையை இவர்கள் நாடிவிட்டார்கள் என்ற பேராவலில் நபி அவர்கள் விரைந்து வந்து அவர்களுக்கு அருகில் அமர்ந்த உத்பா கூறியதையே குரட்சி தலைவர்கள் கூறினார்கள் அதாவது உத்பா மட்டும் கூறியதால் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் இதை நம்பவில்லை நாம் சேர்ந்து கூறினால் நம்மை நம்பி ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் எண்ணினார்கள் போலும் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் அந்த குறைசிகளுக்கு கூறிய பதில் என்னவன்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 சொல்லவில்லையா என்று கடுமையாக எச்சரித்தார்கள் அல்லாஹின் மீது நாங்கள் உங்களை அழிக்கும் வரை நீங்கள் எங்களை அழிக்கும் வரை நீங்கள் எங்களுக்கு இழைத்திற்காக நாங்கள் உங்களை சும்மா விட என்றார்கள் பின்னர் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து தனது குடும்பத்தினரிடம் வந்தார்கள் தான் விரும்பியபடி தமது சமூகத்தினர் இஸ்லாமை ஏற்காததால் நபி அவர்கள் கவலை அடைந்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அபு ஜஹிலின் கொலை முயற்சி கூட்டத்திலிருந்து நபி நபிசல்லா ஹலைவசல்லம் அவர்கள் எழுந்து சென்றவுடன் அபு ஜஹில் அகந்தையுடன் குறைச்சி கூட்டமே நமது மார்க்கத்தை இகழ்வது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 அதற்கு கூட்டத்தினர் ஒரு காலம் நாம் உம்மை கைவிட்டு விடமாட்டோம் மாட்டோம் நீ விரும்பியபடியே செய் என்றார்கள் அன்று காலையில் அபுஜகல் தான் கூறியதைப் போன்று ஒரு கல்லுடன் நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் வருகைக்காக எதிர்பார்த்து அமர்ந்திருந்தான் வழக்கம்போல் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் காலையில் வந்து தொழ நின்றார்கள் குறைஷிகள் அபுஜகல் செய்வதை வேடிக்கை பார்க்க தங்களது சபைகளில் வந்து அமர்ந்து நபி அவர்கள் சஜிதா செய்த போது கல்லை சுமந்தவனாக நபி அவர்களை நோக்கிச் சென்றான் நபி அவர்களுக்கு அருகில் வந்ததும் பயந்து நிறம் மாறி திடுக்கிட்டவனாக திரும்பினான் அவனது இரு கைகளும் கல்லின் மீது ஒட்டி கொண்டன வெகு சிரமத்துடன் கல்லை கையிலிருந்து வீசினான் அதை பார்த்த குறைசிகள் ஒரே குரலில் அபுல் ஹிகமே என்ன நேர்ந்தது என்று விசாரித்தார்கள் நான் உங்களுக்கு நேற்று கூறியதை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு அருகில் சென்றபோது மிகப்பெரிய ஆண் வாலிப ஒட்டகம் ஒன்று எனக்கு தென்பட்டது அதனுடைய தலையைப் போல அதனுடைய கோரை பற்களைப் போல வேற எந்த ஒட்டகத்தையும் நான் பார்க்கவில்லை அது என்னை கடிக்க வந்தது என்றான் பிறகு நபி சொல்லாஹு அலிஹ் வஸ்லாம் அவர்கள் தன் தோழர்களிடம் அப்படி தோற்றமளித்தவர் வானவர் ஜிப்ரீல் அலேஹு சலாத்து வசலாம் ஆவார் அவன் நெருங்கியிருந்தால் அவர் அவனை அளித்திருப்பார் என்று கூறினார்கள்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 ஆதாரம் இப்னு ஹிஷாம் இப்னு அப்பா சவுதி அல்லாஹூ அறிவிக்கிறார்கள் குறைஷிகள் நபி சொல்லு அல்லாஹ் அலை அவர்களிடம் நீங்கள் எங்கள் கடவுள்களை தொட்டால் போதும் நாங்கள் உங்களது கடவுளை முழுமையாக வணங்குகிறோம் என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹ் அத்தியாயம் அல் காஃபிரூனை இறக்கி வைத்தான் ஆதாரம் அத்துருல் மன்சூர் தப்சீர் இப்னு ஜரீரில் வருவதாவது குறைஷிகள் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் வந்து எங்களது கடவுளை நீங்கள் ஓர் ஆண்டு வணங்குங்கள் உங்களது கடவுளை நாங்கள் ஓர் ஆண்டு வணங்குகிறோம் என்று கூறினார்கள் அப்போது நபியை நீங்கள் கூறுங்கள் மூடர்களே அல்லாஹ் அல்லாதவற்றையா வணங்குபடி என்னை நீங்கள் ஏவுகின்றீர்கள் என்று அத்தியாயம் ஜுமரின் அறுபத்தி வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் இவ்வாறான அற்பத்தனமிக்க பேச்சுவார்த்தைகளை தீர்க்கமான முடிவை கொண்டு அல்லாஹ் முறியடித்தும்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 இது அல்லாத வேறொரு குருஆனை நீங்கள் கொண்டு அல்லது எங்களை இஷ்டப்படி இதனை விடுங்கள் என்று கூறுகிறார்கள்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 பிறகு அவரை ஜோசியர் என்று கூறினீர்கள் அல்லாஹு மீது அவர் ஜோசியரும் ஏனென்றால் ஜோசியக்காரர்களையும் அவர்களது பொய்யாக புனையப்பட்ட புழுகுகளையும் நாம் நன்கறிவோம் அடுத்து அவரை கவிஞர் என்பதாக கூறினீர்கள் அல்லாஹு மீது அவர் கவிஞரும் ஏனென்றால் கவியையும் அதன் பல வகைகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் நீங்கள் அவரை பைத்தியக்காரர் என்று கூறினீர்கள் அல்லாஹு மீது அவர் பைத்தியக்காரரும்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 ரூஹ் உயிர் என்றால் என்ன என்று கேளுங்கள் இந்த மூன்று கேள்விகளை கேளுங்கள் அவர் இவற்றுக்கு சரியான பதில் கூறினால் அவர் அல்லாஹால் அனுப்பப்பட்ட நபி ஆவார் தூதர் ஆவார் அவ்வாறு கூறவில்லை என்றால் அவர் தானாக கதை கட்டி பேசுபவரே என அறிந்து கொள்ளலாம் என்றார்கள் நளிறு மக்காவிற்கு வந்து குறைசிகளே உங்களுக்கும் முகம்மதுக்கும் இடையிலுள்ள பிரச்சனைக்கு சரியான தீர்வை கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறி யூதர்கள் கூறியதை அவர்களுக்கு அறிவித்தான் குறைஷிகள் நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் சென்று அம்மூன்று கேள்விகளையும் கேட்டார்கள் அவர் கேட்ட சில நாட்களுக்கு பிறகு கஹ் என்ற அத்தியாயம் அருளப்பட்டது அதில் குகைவாசிகளாகிய அந்த வாலிபர்களின் வரலாறும் பூமியை சுற்றி வந்த துல் என்பவரின் சரித்திரமும் தெளிவாக விவரிக்கப்பட்டது ரூஹை பற்றிய பதில் குர்ஆனில் இஸ்ரா என்ற அத்தியாயத்தில் இறங்கியது இதைத் தொடர்ந்து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 பிறகு அடங்குதல் தர்க்கித்தல் பிறகு நயமாக பேசுதல் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை விட்டு வேண்டுதல் பிறகு தாங்களே விட்டுக் இவ்வாறு கொஞ்சம் முன்னேறுதல் உடனே பின்வாங்குதல் என்று என்ன செய்வதென்றே புரியாமல் நிலைதடுமாறி நின்றார்கள் ஆனால் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் வழியில் குறுக்கிடாமல் ஒதுங்கிக் கொள்வதும் அவர்களுக்கு கசப்பாக இருந்தது அவர்களின் நோக்கமே இஸ்லாமிய அழைப்பை அளிப்பதும் இறை நிராகரிப்பை வளர்ப்பதும் தான்